பாடம் பன்னிரண்டு வயதான காலத்தில் நன்மைகளை அதிகம் செய்திரு ஆர்வம் ஊட்டுதல் அல்லாஹ் கூறுகின்றான் சிந்திப்பவன் அதிலே சிந்திக்க வசதியாக உங்கள் வயதை நாம் தரவில்லையா உங்களிடம் எச்சரிப்பவரும் வரவில்லையா முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி வசனம்